நேரமாக அநியாயத்தரண்டு மாசத்துக்கு முன்னாள் கல்யாணம் ஆகி போச்சு எவடா உனக்கு கட்டிக்கிட்டாடா கட்டி இல்ல நீ பெரிய டூப் நான் டூப் படிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எப்படி எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல தான் ஏன் பொண்ணை கொடுப்பேன்னு ஒரு கண்டிஷன் போட்டான் ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் மேனேஜர் உத்தியோகத்து போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் ஒரு மணி வரையில சேட்டு அப்புறம் சோறு அப்புறம் அஞ்சு மணி வரையிலும் தூக்கம் போடுவாங்க அது வேற மாதிரியான சொல்லு மணி வரலீட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல வேலை உருந்து அடிச்சு ஓடணும் அங்க போறேன் என்னடா படிச்சிருக்க என்ன எது அடக்கமான உனக்கு ஹாக்கி தெரியுமா புட்பால் தெரியுமா டென்னிஸ் தெரியுமா கோச்சம்பு தெரியுமா ஐச்சம்பு தெரியுமாங்க போச்சு போடாது கூட பிரமாதமா இருக்கு சேத்தம் கூட சொல்லாத வாடகை பாத்தியா என்னேன் பேரு பாஸ்கர என் ஒய் சொல்லி கூட்டன அந்த பேரு மாலனி மாலனி இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான் சும்மர்றான் என்ன படிச்ச படிப்ப கூட சொல்ல விட மாட்டேங்கிறானு சும்மர்னா வேலைகள் இல்லாம பாத்தன் ஏதனா படிச்ச வேலை இருந்தது கஷ்டப்படுறானு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன் இப்ப மன்னாரன் கம்பெனில சேல்ஸ் மேன உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான் அப்புறம் இடம் இல்லாதான் பூ தொடுத்தா போல போய் சொல்றீங்க நான் உனக்காக என் கம்பெனியை மாத்த முடியுமா இன்னைல நீ மன்னார்க்க என்னங்க மாமா முறை வேணும் இவர்த்திருக்கேன் டூர்ல போயிருந்தேன் இப்பதான் வந்தேன் வந்ததும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் மாப்பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருக்காரு மாப்பிள என்ன வேலையில் இருக்கீங்க முக்கியமான வியாபாரம் எது எக்ஸ்போர்ட்ஸ் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்குது அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன் நீங்க எந்த மன்னாரன் கம்பெனி பத்தி சொல்றீங்க நாளைக்கு அவசரமா ஒரு சாப்பிடுங்க கொஞ்சம் சண்டால பையன்டால பையன்டைசில மாதுக்கா நீங்க தெரிஞ்சுக்கூட்டாத உண்மையா வேலையில இல்ல இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்த காரணம் என்ன சொன்னி நான் என்ன செய்வேன் இருபது நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல ஒருவேளை நிறுத்தி போடு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரல வெளியில வெளியில வெளியில கூட உங்க போல போல இருக்க எங்க அவரு அவன் இருக்க அவன் பறந்து போய் பத்து நிமிஷம் ஆச்சு வச்சவன் சம்பத் எங்க வேலையா இருக்காரு தற்சமயம் கஜேந்திரான் கம்பெனியில வேலை கிடைக்கு வேலை சொல்லி இருக்கப்படாது என்ன மாயுது ரெண்டு மாசத்துக்கு முன்னாலும் நாலு பொண்ணுகளுக்கு வேலை வாய்ப்பு நான் சொன்ன கம்பெனியே ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு முயற்சி பண்றேன் வணக்கம்மா வணக்கம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏ இந்த புஷ்கோட் எப்ப தச்சே பழச்சு அதான் சொல்றேன் ஒண்ணு இல்ல ஏற்க ஒரு இருநூறு அபிப்பிராயம் இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா ஏன்டா அந்த சந்தேகம் இல்ல கொஞ்சம் நீரோட்டம் கம்மியா இரு கடலதான் நீரோட்டம் கம்மி அங்க அந்த நூறு பார்ப்போம் செக் பண்ணு செக் பண்ணூரா உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன் அவன் தான் மனுஷன் அந்த பார் இங்கே அவ்ளதான திரும்பித் அந்த பைரவன் தான் இத்தனை நாள எங்கிட்ட சொல்லல சொல்லி இருப்பேன் ஏழை எழுத்தாளன் இருக்கிறானே அவனுக்கு வரும்படி கம்மி கண்டபடி பேசிக்கிறாங்க ஒரு நாளைக்கு அதுக்கு காரணம் இருக்கு கவனமா காலையில என்ன ரெண்டு ஆசிரியர் மாசம் முன்னூறு ரூபாய் எனக்கு கதையுட கதையுள்ளேன் பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான் அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் வேகமா நடந்தேன் வழியில இந்த குட்டி எடுத்தாள் சந்திச்சான் உங்களை சந்திச்சு அனைத்து நாள் ஆச்சுன்னு கை எடுத்து கும்பிடாச்சி கை எடுத்து கும்பிடாத என்ன விஷயம் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன் நீ சும்மா இருப்பியோ உடனே வருவேன் ஏதாவது கேட்பேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு எதுக்கு இந்த வம்பல் தான் அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்காற அங்கே என்னோட கபله முதலயே தட்டி விடுறேன் அது ஊரு ஊரா மேஞ்சேட்டி சாய்ந்தரன் சைக்கில்ல வந்து இறங்குது ம் நம்ம அப்படி எல்லாம் வேண்டாம் வீட்ல உட்கார்ந்தே எழுதுங்க நீ சோன்னினா பிரேன்னா த த த த த த த த ரூவா சரியா தான நிப்பார் த த த த ஒரு கப் காபி கொடுக்குமா காபியா காபி ச்சா ச்சா வேண்டாம் இவ்வளவு நேரம் பேசிகிட்டு நனை கொஞ்சம் கேருங்க ஆப்பிள் ஜூஸ் குண்டாரே ஓ மை காட் ஆப்பிள் ஜூஸ் நான் வணக்கம் வணக்கம் உள்ள இருக்கா போய் பாருங்க உங்களை பார்க்கத்தான் வந்தோம் என்ன பார்க்கவா ஆமா உங்க கதையா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கதை ஆரம்பமா பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்ன மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க ஒரு பட்டாளமே திரண்டு வந்துட்டீங்களா அவர் வசந்தா வணக்கம் அவர் லல்லி வணக்கம் அவன் தெரியுமோ வணக்கம் பேர் எப்படி தெரியும் பேர் கனக்கவல்லி ராட்சசம் வணக்கம் ராட்சசம் அடிக்கடி நேர்ல சந்திக்கலாம் கனவுல வந்து படாத்தொல்ல குடுப்பாரு ஆனா நல்ல மனுஷன் உங்களுக்கு சோக கதை எழுத தெரியுமா ஆசிய கதை எழுத தெரியுமா அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசிய கதை எழுதிக்கிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆனதுல ஒரே சோகம் ஏன் என்னங்க கதம்ப மாலைங்கிற பத்திரிகைல ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்காங்களே அதுல நீங்க இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல இனிமே கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல நான் கலந்துகிட்டா ஏகப்பட்ட மாலினி நீ ரொம்ப அஷ்டக்காரி மாலினி நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டுருக்கு இந்த பாருங்க இத பாத்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா அம்மா இது ஏன் எங்கிட்ட சொல்லாம இருக்கீங்க நீ இதை சொன்னியா நான் எதையும் நினைச்சுட்டு விளம்பரம் போங்க மனமில்லாம ஒத்துக்கிட்டேன் இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானேன்னு சும்மா இருந்துட்டேன் எதுங்க சின்ன விஷயம் உங்களுக்கு பாராட்டு விழா எனக்கு சந்தோஷம் இல்லையா என்னங்க நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க கூட வர்றியா அய்ய ஜோ வேண்டாம் வேண்டாம் எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும் அதுவும் எனக்கு பாராட்டு விட சொல்லுமா இருப்பாங்க நான் சரி வரேன்னு அப்ப வந்து உனக்கு ஒரு பொண்ணாடை போத்த சொல்லுவேன் அது இல்லாம நீ கர்ப்பமா வேலை இருக்கிற வீட்டுல இருக்கும் அதெல்லாம் முடியாது நானும் தான் வருவேன் சொல்றத கேடு அந்த நெரிசல்ல வந்து கஷ்டப்பட்டின்னா அப்புறம் குழந்தை நசுங்கி போறக்கும் என்னங்க மேடையில பேசறதுக்கு அதே பிளான் தானே மண்டை உடைச்சு இருக்க என்ன காப்பாத்துற மாதிரி என்ன காப்பாத்தா பைரவா எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க என்ன மாலனி ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு நான் என்ன யுத்தத்துக்கு காப்போறேன் என்ன கேது இருக்கிற பேருக்கும் என்ன மதிப்பாங்களா அடி பைத்தியக்காரி போனா சொந்த கார்ல போகணும் இல்ல சிம்பிளா போகணும் இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக சிம்பிளா போறேன் சரி சரி சீக்கிரமா என்ன ஒன் வரட்டுமா என்ன மாலினி என்ன மட்டும் சீக்கிரம் வர சொல்லிட்டு நீ இன்னும் ரெடி ஆகலிய அவர் இப்பதான் போயிட்டு இருக்கிற தமிழ்நாட்டின் தலை சிறந்த சிறுகதை எழுத்தாளர் அவர்களை இப்போது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் ஆச்சரியப்படும்படி செய்ய போறார் இவர்தான் ஒப்பற்ற சிறுகதை எழுத்தாளர் பைரவன் அவர்கள் நமது சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை இவருக்கு சூட்டுகிறேன் மாணினி அவர் வீட்டுக்கு மருத்த சொல்ற மாலைப்பாருவா இந்த சொல்லிட்டு கூட்டம் முடிஞ்சு நான் பாட்டில வந்துட முடியுமா வெளியூர்ல இருந்து தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க என்ன சார் கூட்டம் நீங்க பாட்டெல்லாம் புறம்பட்டீங்க ஒரு வார்த்தை பேசப்படாதான் வந்து கெஞ்சு நாங்க நான் உடனே என்ன பண்ணேன் அவங்க கிட்ட எல்லாம் ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் தயமாயிப்போச்சு கூட்டமோ அட்டு எப்பா எக்கச்சக்கமான கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது பலமான வரவேற்புன்னு சொல்லுங்க அதை ஏன் கேட்கறப்போ மேடை அலங்காரம் என்ன தோரணங்கள் என்ன இருந்தது பைத்தியக்காரியா இருக்கிற பூ அள்ளி கொட்டி மாலைய போட்டு என் முகத்தையே மறைச்சிட்டாங்க நாலு லாரி வேணும் ஏதோ போயிட்டு வந்த ஞாபகமா ஒன்னே ஒண்ணு ீங்காதுக்கு ஒத்து அது மட்டுமா கமிட்டி தலைவர் அவர் எழுந்தார் பைரவன் சேவை நாட்டுக்கு தேவைன்னு அடிச்சு விட்டாருங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்க விஷயத்தை சொல்லுங்க ஒருத்தரையா கட் பண்ணி உட்கார வச்சபுறேன் hours. ஒரு இடத்துல பாரு நாட்டு முதுவு எலும்பு பாரு ரொம்ப கிப்ப இருக்கிற கிளப்புக்கு ஆயில் பார்த்து எடுத்துட்டு படுத்தா ஒன் வீக் ஆகும் என்ன பரத்துக்கு ஒண்ணும் ஏன் வந்தாங்களே சரி என்ன நானும் பங்கஜமும் வந்து நான் கு வந்திருந்தியா? ஆமா அந்த கண்ட राव என் கண்ணால பார்த்தேன். பார்த்தியா? ஆமா ஏன் இப்படி பித்தலாட்டம் பண்றீங்க? என்னையாவது ஒரு நிஜத்தை சொல்லிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல. எத்த நாளுக்கு நானும் போனா போது போற போதும் ஜும்மா இருக்குது. உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்னங்க? என்ன இது? என்னங்க இது? ஏன் நடக்குது? சரம். என்ன சரம்? ஒரு சரம். ஏன் வந்ததே? அங்க இருந்து போச்சானே வந்திருச்சு. ம்ம். பத்த நாளே குப்ப இல்லாம தஞ்சிவுதுனா எல்லாம் சரியா போய்டும்.oida என்னங்க? என்னங்க? என்னங்க? வணக்கம்மா இது வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இவன் என்னுடைய சகதர்மினி பேர் மாலனி என்னடாது எனக்கும் அவளுக்கு டீ கம்எல்ல வேலை கிடைச்சது அந்த நந்தியை சொல்லிட்டு போலான்னு வந்த வேலை பண்ணல இருபி சாப்பிட்டு போலாம் வந்து கலத்தா கொடுத்து வெளியே தள்ளிடுவான் டீயே கொடுக்க சொல்றேன் உக்கார நேரம் இதுக்கு போறேன் என் பொ ல போட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் என் பிள்ளைய தூக்கி டீல போட்டேன் குடும்பமே டீ குடும்பம் என்ன வருங்கார சந்ததிகளை இனிமே டீலதான் நீ ஆள உடு நான் வர்றேன் வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க மகா ஜனங்களே இந்த ஊர் வாசிகளே நீங்க எத்தனையோ டீய சாப்பிட்டுるப்பிங்க எங்க கம்பெனி டீல இருக்குதே அது டீนามு டீதான் எங்க முதலாளிக்கு எவ்வளவு பெரிய எஸ்டேட் தெரியுமா அங்க பங்கா பங்கா பங்கா பங்கா அடடே என்ன உம்மே சொல்ல வர மாட்டேங்கறாலே குணத்தை பத்தி சொல்லுங்க எங்க முதலாளி குணா இருக்குதே தங்கமான குண டீல குடாத சக்கர வா சக்கர சத்து இருக்குது எங்க கம்பெனி டீ சாப்பிட்டீங்கன்னா பால் வாங்க வேண்டியது அந்த செடியை வளர வைக்கிறோம் சாப்பிடணும் ஆடு தின்னுமாயது கையா தின்னது கையா சகோதரர்களே பாத்தீங்களா எங்க கம்பெனி டீயலை ஆட்டுக்கே இவ்வளவு ருசியை கொடுத்திருந்தா மக்களாகிய உங்களுக்கு எவ்வளவு ருசியை காத்துக்கிட்டு இருக்கு paangadi tete tete tete paangadi tete